இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காயம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும் நிறையா நேரத்தில் காயம் ஆச்சுன்னா என்ன செய்வாங்க எல்லோரும் ரத்தம் நிறையா வந்தவுடனே மக்கள் முதல்ல செய்யக்கூடியது என்னென்னா பக்கத்தில் இருக்கிறத பொறுத்து பெருசாக ஒரு மஞ்சள் நிறையா கட்டி மாதிரி வச்சு வச்சிருவாங்க அல்லது சில இடத்துல வந்து அந்த பக்கம் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து பவுடர் எடுத்து அப்பிடுவாங்க அப்புறம் அல்லது ஒரு சில ஊரில் அவங்க ஊருக்குன்னு ஸ்பெஷலாக செலுதலாக வச்சுருப்பாங்க அதை அந்த பொருளை தயார் பண்ணி அதை மேலே அப்பி விட்டுருவாங்க அதை அப்பி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அவங்க மேலே போட்ட பொருள் வந்து நம்மளுக்கு அதை சுத்தம் பண்ணி அடிபட்ட காயத்தை சரி பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் அதனால் நாம் ச ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எந்த இரத்த காயமோ எந்த வெட்டுக்காயமோ ஏற்பட்டால் அந்த இடத்துல சுத்து இருக்கிற துணியில் சுத்தமான துணியை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டோம்னாவே அது ரத்த ஓட்டம் சின்ன காயமாக இருந்துச்சுன்னா தானே சரியாக போயிடும் நீங்கள் படபடப்பாக மஞ்சளை வச்சு அழுத்தி பிடிக்கிறதோ அல்லது இன்னும் ஒரு பொருளை எடுத்து காப்பித்தூளை வச்சு அழுத்தி பிடிக்கிறதோ அது பண்ணுறதுனால அந்த புண்ணு சரியாக கூடுறத்துக்கு வாய்ப்பு குறையும் சீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும் அதனால் வெட்டுக்காயமோ எந்த காயம் ஏற்பட்டாலும் சுத்தமான துணியோ பஞ்சில் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சின்ன காயமாக இருந்தால் நின்றோ பெரிய காயமாக இருந்தாலும் அழுத்தி பிடிக்கும் ப்ரெஷர்னால அந்த ரத்த கசிவு குறைய ஆரம்பிச்சிக்கும் அதுக்குள்ளே மருத்துவமனைக்கு போனோம்னா அதை தேவையை பொறுத்து கட்டு போடுவதோ தையல் போடுவதோ மருத்துவர் முடிவு எடுப்பார் இதே மாதிரி தான் அந்த தீக்காயம் வந்துச்சுன்னா நம்ம ஊரில் நிறைய வைத்தியம் பண்ணுவாங்க தீக்காயத்துக்கு வந்து எல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான வைத்தியம் அந்த ப்ளூ கலர் இங்க் எடுத்து மேலே போட்டுட்ருவாங்க அது ஆக்சுவலாக ரொம்ப டேஞ்சரான விஷயம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஏன்னா இங்கு வந்து ஒரு அணிலின் டை இங்கு அதிகமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது அதிகமாக இங்கு யாராவது எடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்னி பாதிக்கப்படும் உள்ளே வாய் வழியாக குடிச்சிட்டாங்களோ ஏமாந்து குழந்தைகளோ பெரியவங்களோன்னா அது ஒரு டை அதனுடைய அதன் வெளியேற்றம் வந்து கிட்னி மூலமாக தான் வெளியே அந்த அணிலிண்டை அதிகமாக இருந்துச்சுன்னா அது கிட்னி மூலமாக கிட்னியை பாதிப்பு உண்டு போயிடும் அதே மாதிரி அதே அணிலிண்டை அதாவது அந்த ப்ளூ கலர் இங்கோ கருப்பு கலர் இங்கோ வீட்டில் இருக்கிற எடுத்து புண்ணு மேலே போட்டிங்கன்னா காயமான இடம் ஓப்பன் ஊண்டது அதில் போட்டிங்கன்னா அப்படியே அப்சார்ப்ஷன் ஆயிரும் அது சொல்ல போனால் குழந்தைக்கு கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய அளவில் உடம்பில் பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா கெடுதலை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் தயவுசெய்து நாம் செய்யக்கூடியது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மேலே எதையும் போடாமல் ஒரு தீக்காயம் ஆச்சுன்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தீக்காயத்துக்கு தண்ணியை மேலே போடுறது ஏன்னா அந்த சூட்டை குறைக்கணும் நாம் அதுக்கு என்ன செய்யணும் சூட்டை கம்மி பண்ணினீங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு தோலை பாதிக்க போகுது அப்படிங்கிறத நாம் கட்டுப்படுத்திடலாம் சூடு இருந்தால் மேல் தோல் வரைக்கும் பாதிக்கும் சின்ன கொப்பளம் வரும் அதை ரொம்ப சூடு இருந்துச்சு அப்படின்னா அல்லது ரொம்ப கொதிநிலை அதிகம் உள்ளது கொ கொதிநிலை அது தோலை தாண்டி கொழுப்பு சத் கொழுப்பு பகுதியை தாண்டி உள்ளே போகும் மிக அதிக கொதிநிலை பாய்லர் வெடித்து வருது பாருங்கள் அதெல்லாம் உள்ளே எலும்பு வரைக்குமே போயிடும் அதனால் இந்த தண்ணி மேலே போடுறது அப்படிங்கிறது சூட்டை குறைக்கிறதுக்கு தான் அதனால் கொப்பிளிப்பதோ எப்படி இருந்தாலும் மேல் தொலை கீழே போச்சு நாமே கொப்பளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொப்பிளிப்பதோ வேறு ஏற்படாது அதனால் அடுத்த முறை யாருக்காவது உங்கள் வீட்லேயோ பக்கத்துலேயோ ஏற்பட்டுச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இங்கே மட்டும் தயவு செய்து போட்டுடாதீங்க அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி மற்ற பொருட்களையும் மேலே தடவாதீங்க மூணாவது நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் தண்ணியை மேலே போட்டுவிட்டு நல்லா கழுவி விடலாம் அல்லது தண்ணி மூலமாக கழுவினிங்கன்னா தூடு அதனுடைய சூடு குறைஞ்சதுனாவே ஏற்படக்கூடிய பாதிப்பு கம்மியாகும் இந்த இவங்களுக்கு ந இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம ஒன்றும் சிரமம் இல்லை சுயநணிவு இல்லாத சூழ்நிலை இவங்களுக்கு உடனடியாக என்ன செய்வோம் உடனே ஏதாவது தண்ணி கொடுப்போம் அவங்க வந்து நீர் சத்து குறையாக தண்ணி தாகம் இருக்கும் தண்ணி கொடுக்குறன்னு சொல்லி பொறையே தீருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெகு விரைவில் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் ஜன்னி வரும்னு கேள்விப்பட்டிருப்போம் காய்ச்சல் ஜன்னின்னு சொல்லுவோம் அஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வரும் இதில் இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா காய்ச்சல் அதிகமாக பார்த்துக்கணும் லேசாக காய்ச்சல் வரும்போதே உங்கள் மருத்துவர் கொடுத்த காய்ச்சல் மருந்தோ ஜன்னி வராமல் தடுக்கிற மருந்தோ கொடுத்துடணும் அதுக்கப்புறம் ஜன்னி வந்துச்சுன்னா என்ன செய்வோம் எல்லோரும் தமிழ் சினிமாவில் எல்லாம் நிறையா படத்தில் பார்த்துருக்கோம் அதனால் ஜன்னி அப்படின்னு வந்த உடனே நாம் செய்யக்கூடியது உடனடியாக போய் பெரிய ஒரு கம்பியோ அல்லது ஒரு சாவியோ எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம் அதை கொடுத்த உடனே நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பிக்கும் சாவிக்கும் இரும்புக்கும் ஜன்னிக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது எல்லாமே உங்களுக்கு தானே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நின்று போயிடும் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் அதனால தான் நம்ம யாரோ ஒருத்தர் ஒரு காலத்தில் சாவி கொடுக்க ஆரம்பிச்சது இரும்பு அதே அப்படியே தொடர்ந்துருக்கு ஜன்னி அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் மூளையில் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய தூண்டல் அதன் மூலமாக அதனுடைய துடிப்பு அதிகமாகுது அதனால் கை கால் வெட்டி எழுக்குது அதுதான் ஜன்னி இப்போது உங்களுக்கு கால் வெட்டி எழுக்கிற மாதிரி சில நேரத்தில் சும்மா தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு உழுசு தூக்கி போடுற மாதிரி இருக்கிறதுக்காரணம் மூளை உடம்பு உழுசி கண்ட்ரோல் பண்ணுற மூளையில் ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தினால் அந்த மாதிரி ஏற்படுது அதுக்கு நிறையா ரசாயன பொருட்களுடைய மாற்றம் இருக்குது அது தடுக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது நாம் அதை பிறகு பார்ப்போம் இப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஜன்னி அப்படின்னா சாவி எடுத்து கொடுக்குறது அப்புறம் அவங்களுக்கு உடனடியாக ஏதாவது வாய் வழியாக கொஞ்சம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் கூடாது ஏன்னா சாவி கொடுக்கறதுனால தன்னை காயம் பண்ணிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக ஒழிய வேறு வாய்ப்பு இல்லை வேறு என்ன செய்யலாம் ஜன்னி வர்றவங்கள மேலே இருந்தாங்கன்னு அவங்கள தரையில் படுக்க வச்சு தலையை ஒரு பக்கமாக ஒந்திரிச்சு படுக்க வச்சுட்டீங்க கை காலையும் ஒந்திரிச்சு படுக்க வச்சிட்டிங்கன்னா நாக்கு பின்னாடி போய் மூச்சு விடறதை தடுக்காது அதுக்கு சளி அதாவது அவங்களுடைய எச்சில் உள்ளே போகாமல் வெளியே வந்துடும் அது முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த குழந்தை அந்த குழந்தை பாதிக்கப்பட்டவங்களுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வேறு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா உடனே வந்து பால் கொடுக்கணுமா உடனே முகத்தில் தண்ணி அடித்து எழுப்பணுமா தயவுசெய்து செய்ய வேண்டாம் இது மூளையில் ஒரு ரத்தம் அழுத்தம் அதிகமாகிற மாதிரி உடம்புல மூளையில் ஒரு பகுதியில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது மூளையினுடைய அலைகள் அதிகமாகிறதுனால ஏற்பட்டது அதனால் சுயநினைவு குறைவாகவும் இந்த குழந்தைகள் முழுசு நினைவு வராமல் இருக்கும் அவங்களுக்கு போய் எதாவது வாயில் ஊற்றுனீங்கன்னா பொறையேறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்காதீங்க வேறு என்ன செய்யலாம் எழுப்பு தயவு செய்து எழுப்பாதீங்க இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப சோர்வாகவே இருக்கும் அந்த சோர்வாக இருக்கிறவங்கள போய் நாம் எழுப்பி விடுறது நல்லதில்லை தூங்கி எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு குறையும் மூணாவது என்ன செய்யலாம் இப்போல்லாம் வீட்லேயே உபயோகப்படுத்துற மாதிரி மருந்துகள் வந்திருக்கு அப்படி உங்கள் வீட்லேயோ இல்லை அந்த மருந்துகள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் மருத்துவரிடம் போனீங்கன்னா மறுபடியும் வராமல் தடுப்பதற்கு என்ன மருந்துகள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதில் முக்கியமான காரணம் என்ன காரணத்தினால இந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் என்ன காரணம் சத்து குறைச்சல்னால வரலாம் காய்ச்சல் அதிகமானதுனால வரலாம் மூளை காய்ச்சல் கிருமிகள்னால வரலாம் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்குது குடும்பத்தில் பெரியவங்களுக்கு யாருக்கோ இருந்ததுனால இவங்க இந்த குழந்தைக்கு ஜ கால் கை வலிப்பாக வந்திருக்கலாம் இந்த கால்கை வலிப்பு அப்படிங்கிறது சொல்ல வரும்போது நம்ம ஊரில் அந்த காக்கா வலிப்புன்னு சொல்லிட்டு சிலர் காக்காயை சுட்டு கூட சாப்பிட்றாங்களாம் காக்காய்க்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை என்ன காரணம்னால் கால் கை வலிப்பு அப்படின்னு ஒரு காலத்தில் ஆரம்பித்த வார்த்தை கால் கை மூணு சேர்ந்து காக்கா வலிப்பாகி காக்கா வலிப்பாகி கடைசியில் காக்காயை சுட்டு சாப்பிட்ற அளவுக்கு போய் நம்ம வந்து வார்த்தைகள் மறுபணதுனால அந்த மருவண வார்த்தை தான் உண்மையை நினச்சி தப்பாக நினச்சிட்ருக்கோம் காக்காய்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது காக்காயை சுட்டு சாப்பிட்றதுனால இது ஒன்றும் சரியாகாதே இதுக்கு மருந்துகள் இருக்குது காய்ச்சல் வரக்கூடிய ஜன்னிக்கு மருந்துகள் தேவையில்லை தொந்தரவு வரும்போது மட்டும் எடுத்தால் போதும் காய்ச்சல் வராமல் வரக்கூடிய கால்கை வலிப்புக்கு மருந்துகள் உண்டு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் சாதாரணமாக சாப்பிட வேண்டியது உங்கள் மருத்துவரை சந்திச்சிங்கன்னா அவங்க அதுக்குரிய மருந்துகள் சொல்லுவாங்க அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா முழு குணம் ஏற்படும் பின்னாடியோ பிற்காலத்துலேயோ பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது இதே மாதிரி நம்ம நாட்டு மருந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சிலதில் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் மாட்டிகிட்டு முடிப்போம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஊர்லேயும் உண்டு நாட்டு மருந்து கொடுக்குறாங்க காமாலைக்கு மஞ்சள் காமாலைக்கு நாட்டு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அதில் வந்து மூணு பத் மூணே மூணு தடவை சாப்பிட்டா போதும் அதனால் நல்லா போகுது அப்படின்னு நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது ஈரல் உறுப்பில் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பு இது ஏபிசி இ இப்படி நிறைய வைரஸ் இருக்குது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வைரஸுக்கு ஓய்வு எடுத்து ஈரலுக்கு தேவையான சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் எளிதில் ஜீரணம் அளிக்கக்கூடிய எரிசக்தி குடியக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு அதாவது ஜூஸ் நடந்த காலத்தில் சொல்லுவோம்ல இளநீ ஜூஸு கஞ்சி நிறையா சாப்பிடுங்க அதை அப்படி செஞ்சிட்டிங்கன்னா சுலபத்தில் ரெக்கவரி ஆகும் ஆனால் இதுக்கு ஓய்வு தான் ரொம்ப முக்கியம் இதுக்கு உபதவி செய்வதற்கு சில நாட்டு மருந்துகள் நாட்டு மூலிகைகள் இருக்குது நாட்டு மருந்துகள்னு விட நாட்டு மூலிகைகள் இருக்குது ஆங்கில மருந்துகள் இருக்குது நீங்கள் நாட்டு மருந்துகள் உபயோகப்படுத்து நினச்சிங்கன்னா அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு கீழாநெள்ளி கரிசலாங்கண்ணி இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு அதை நீங்களே உபயோகப்படுத்திக்கலாம் அதை விட்டுட்டு நாம் ஒரு கை கைத்து கையில் வந்து ஒரு கையத்தை கட்டிட்டு அல்லது ஒரு வேரை கட்டிட்டு காமாலை குறைஞ்சி போகுதுன்னு நினைக்கிறதோ அல்லது ஒரு சாரை புழிஞ்சு மூக்கில் விட்டு சரியாக போகுதுன்னு நினைக்கிறதோ தலையில் போய் ஒரு சில தலைகளை போய் பிரித்து பொறித்து அதை தேய்ச்சி விட்டு குளிக்கிறதுனால சரியாக போகுதுன்னு நினைக்கிறதோ கண்ணில் விடுறதோ சரியான வைத்தியமே கிடையாது அறிவு இந்த வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கிறோம் அமெரிக்காவில் இன்றைக்கி நடக்கிறது ஒபாமா என்ன செய்கிறாருன்னா இங்கே நம்மளுக்கு தெரியுது அவர் நேத்து அவருடைய ஒரு பெரிய அஹ் பாதுகாப்பு அரங்கில ஏற்பட்ட துப்பாக்கி சூடு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நம்ம இங்க டிவி மூலமா பாத்துட்டு இருக்கிறோம் சந்திரமண்டலத்து நடந்து இங்க இருக்கு செவ்வாய்க்கு கிரகத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்றோம் நாளைக்கு மழை எத்தனை மணிக்கு பெய்யுங்கிறத டிவில பார்த்தா நம்மளால சொல்ல முடியுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது என்னன்னு தெரிஞ்சுக்காம அறிவியல் போதுமா நிரூபிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்வோம் கீழா நல்லிக்கு அந்த நல்ல ஒரு குணம் உண்டு கீழா நல்லிங்க எடுத்துக்க நாங்க ஒண்ணு தப்ப சொல்றதில்லை கரிசிலாங்கண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச பத்துவத்தில் பக்குவத்தில் எடுத்துக்கங்க அதை நீ கட்டாயம் செய்யலாம் அதை விட்டு நாட்டு மருந்துகள் முறைகளில் எது நிரூபிக்கப்பட்டதோ அதை மட்டும் நாம் கடைபிடிக்கணும் மூட வைத்தியங்களை செய்யாதீர்கள் நான் சொன்ன மாதிரி கண்ணில் மறந்து விடுறது தலையில் தேய்க்கிறது காதில் புழிஞ்சி விடுறது இதெல்லாம் மூட வைத்தியங்கள் இதை தயவுசெய்து செய்யாதீங்க இந்த மூட வைத்தியங்கள் கட்டாயம் நம்மளுக்கு உதவி செய்யாது நோய் வந்தவங்களுக்கு இது பெரு உதவி செய்யாது இன்னொரு காட்டு மிராண்டித்தனமான வைத்தியமாக அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போல்லாம் அது குறைஞ்சிருச்சு அதாவது காமாலை வந்துச்சு அப்படின்னா காமாலை வந்த குழந்தைகளுக்கு சூடு வைப்பாங்க இந்த சூடு வைக்கிறதுங்கிறது நிறையா நோய்களுக்கு பழங்காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜண்டி வந்தால் அதுக்கு வந்து தலையில் சூடு வைப்பாங்க காமாலை வந்தால் வயிற்றில் சூடு வைப்பாங்க இதெல்லாம் காட்டு வைத்தியம் இந்த காலத்தில் அப்படி பண்ணோம்னா போலீஸில் கேஸ் கொடுத்தா அஞ்சு வருஷத்துல எட்டு வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும் அதனால் தயவுசெய்து ஒன்றுமே காட்டு வைத்தியம் எதையும் செஞ்சிடாதீங்க நல்ல வைத்தியத்தை மட்டும் நான் நம்பி அதை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதிரி மூலிகை மருந்துகளில் சந்தேகம் இருக்குது இது எவ்வளவோ இருக்குன்னா அதுக்குன்னு உரிய குவாலிஃபைடு பர்சன்ஸ் படித்தவங்க பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அல்லது அதற்குரிய சித்த மருத்துவம் படித்தவங்களை கேட்டு அவங்க சொல்கிறத படி செய்ங்க அறகுறையாக படித்தவங்க அல்லது அதை பற்றி தெரியாதவங்க சொல்கிற விஷயங்களை வச்சுட்டு நாம் இதில் இறங்கி கஷ்டப்பட வேண்டாம்